அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து ஏசியமானுவர் இதனால் சிந்தனையின் தலைப்பு இடம் மாறி பார்ப்போம் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய வங்காளம் குறித்த கடிதம் ஒன்றில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார் ஒரு நாள் தன் பணியாளர் வராமல் போனதற்கு தாகூர் மிகுந்த கோபமடைந்தார் நாள் முழுவதும் அவன் வராததால் அவன் செய்ய வேண்டிய பணிகளை அவரே மேற்கொள்ள நேர்ந்தது ஒவ்வொரு முறையும் அவருக்கு கோபம் வந்தது அடுத்த நாள் அந்த மனிதர் பணிக்கு வந்தபோது ஏன் இவ்வளவு தாமதம் என்று கடு கடுத்த முகத்துடன் குரலை உயர்த்தி கடிந்து கொண்டார் அப்போது மிகவும் வருத்தத்துடன் அந்த பணியாளர் கூறினார் என் மகள் நேற்று இறந்து விட்டாள் ஈமக்கிரியைகள் செய்ய வேண்டியது என்னால் வர முடியவில்லை என்றார் தாகூர் தொடர்ந்து எழுதுகிறார் சுற்றியும் நம்மிடமும் பணி எத்தனை சோகங்களை சுமந்து கொண்டு பணி என்பது நமக்கு தெரியாது என்று எத்தனை பேர் புத்தி சுவாதீனமின்மையால் உடல் ஊனத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை இதயத்தில் சுமந்து வருகிறார்களோ எத்தனை பேர் தனக்கே இருக்கும் இரத்த குதிப்பையும் இதய நோயையும் கல்லீரல் பிரச்சனையையும் நுரையீரல் தளர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் பணியாற்றுகிறார்களோ யார் கண்டது ஒருவேளை நாம் அவர்கள் இருந்திருந்தால் நினைத்து பார்க்கவே நடுக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சோகங்கள் பாரம் தாங்காமல் நாம் அப்பளம் போல நொறுங்கி விடுவோம் அடுத்தவர்களிடத்தில் நம்மை வைத்து பார்த்தால் அவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சிந்திப்போம் நம்மை மட்டும் பார்க்காமல் நம்மை சுற்றியுள்ள மற்ற நபர்களையும் சற்று உற்று நோக்குவோம் இரக்கத்தோடு நன்றி